திருமுகம் மூன்று சிவபுண்ணிய திருவிழா மூன்று ஆறு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு சிவமயம் சத்திய கியானந்த ஸ்வரூப சாட்சா்கார சிவகுல சிவாச்சார சிவானுபவ சிவபிராமணோத்தம சிவத்துவ போதக சிகாமணிகளாகிய சுவாமியவர்கள் பரமகருணாம்பர பத்மபாதயுகல சந்நிதிக்கு அடிமை பக்தி பூர்வகமாக அனந்த முறை தண்டனிட்டு செய்து கொள்ளும் விண்ணப்பம் சுவாமிகள் கடாட்சி தருளிய நிருபத்தை பூசித்து வாசித்து அறிந்தேன் அந்த நிருபத்தில் குறித்தபடி சிவபுண்ணிய திருவிழாவை தரிசிக்கும்படி பிரயாண சித்தனாயிருந்தேன் இத்தருணத்தில் இந்த பார்வதிபுரத்தில் பிராமணர் இருவர்களுக்கு இராஜாங்க விவகார வழியில் ஒரு பெரிய ஆபத்து நேரிட்டு அவர்களை பிடித்து கொண்டு போயிருக்கின்றார்கள் அவர்கள் இத்தருணத்தில் சிறிது சகாயஞ்செய்தால் உயிர் வாழ்வோம் இல்லாவிடில் உயிரிழந்து விடுவோம் என்று பரதபித்து எழுதிய கடிதம் வந்து சேர்ந்தபின் நான் அவ்விடம் வரும் பிரயாணம் ஆல செய்யப்பட்டது இங்கு கூடியவரையில் அவர்கள் விஷயத்தில் சகாயம் செய்ய வேண்டுவது கருணைக்கு லட்சியமாகலில் என் மனது இவ்விடம் வருவதற்கும் அவ்விடம் போவதற்கும் துணிவு தோற்றாமல் ஊசலாடுகின்றது இது சிறிது துணிவு பெற்றபின் நான் வருகின்றேன் தற்காலம் அடிமை வந்திருப்பதாகவே சுவாமிகள் திருவுளங்கொண்டு மேற்குறித்த சிவபுண்ணிய திருவிழாவை சிறப்பாக நடத்திவிக்க வேண்டுமென்றும் சுவாமிகள் திருவடிகளை சிந்தித்து பிரார்த்திக்கின்றேன் மற்றவைகளை நான் சந்நிதியில் வந்து விண்ணப்பம் செய்து கொள்கிறேன் அடிமையின் மேல் கருணாநிதியாகிய சுவாமிகள் திருவுள்ளம் வேறுபடாதென்கின்ற துணிவு பற்றி இங்கனம் விண்ணப்பம் செய்து கொண்டேன் சாஷ்டாங்க தொண்டன் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் விபவ வருடம் வைகாசி மாதம் இருபத்து நாள் இஃது சிதம்பரம் துக்குடி ஆடூரில் சத்குணாகர தயாம்பர சுவாமிகள் சபாபதி சிவாசாரிய சுவாமியவர்கள் சுபகுண நடன விபவ சந்நிதிக்கு பார்வதிபுரத்திலிருந்து வருவது